சுதனாம் திரு மைம உண்டாவதாக கத்திரா யேசுகிருஷ்ணனுடைய உயிர்ப்பு தினமாகிய இன்று பகல் வேளையில் நதிகால தேவனுடைய சுகாதாரத்தில் கடந்து வந்து உயிர்த்தெழுந்த தேவனை தரிசிக்கவும் அந்த உயிர்த்தெழுந்த தேவனுடைய அன்பினால் நிரப்பப்படவும் கத்திரை ஆராதிக்கவும் தேவனுடைய ஆசீர்வாதங்களை ஆலோசனை என்று பெற்றுக் கொள்ளும் முடியாத எனக்கும் நான் தேவனை வாழ்த்துகின்றேன் ஆண்டவருக்கு மயிமை உண்டாவதாக தேவனருளை சொல்லி முடியாத யூவுக்காக தேவனுக்கு நன்றி நமது ஆண்டவராக உயிர்த்தெழுந்தார் அவர் உயிர்த்தெழுந்தார் என்பதை வேதத்தின் வாயிலாக நாம் காணுகிறது மாத்திரமல்ல ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார் என்பதை வாழ்க்கையிலேயே பெற்று அனுபவிக்கும்படியாக தேவன் தந்திருக்கிற கிருவைக்காக நான் தேவனுக்கு சோதனை செலுத்துகிறேன் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக உலகத்தில் இந்த நாடுகளில் உலகம் முழுவதிலேயும் அதாவது கிறிஸ்தவ மக்கள் இருக்கிற இடங்களில் எல்லாம் இந்த உயிர்த்திறந்த தினம் வேதத்தில் இப்படி எழுதியிருக்கிறது என்று பிரசங்கிக்கிற உலகத்தில் எங்கும் இன்று நடந்து கொண்டிருக்கின்றது தேவனுக்கு மயம உண்டாவதாக ஆதி பக்தர்கள் நாங்கள் தேசு உயிரோடு எழுந்தார் என்பதை நாங்கள் கண்டோம் என்று சொன்னார்கள் அதற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் அவர்கள் அதாவது ஏற்கனவே அதனால் போன்ற பிரசுத்தவான்கள் நம்முடைய முற்பிதாக்கள் சொல்லியிருந்தார்கள் ஆண்டவராகிய தேவனுடைய ஆத்மா மரணத்திலே விடப்படுவதில்லை அவர் உயிரோடு எழும்புவார் என்றுற்கனமாகறவித்திருந்தார்கள்திலும் அவருடைய முக்கியமான சாட்சி என்ன என்றால் அதாவது இயேசு உயிரோடு எழுந்தார் நாங்கள் அவரை பார்த்தோம் அவரோடு நாங்கள் பேசினோம் என்று சொன்னார்கள் அதுதான் ஜீவனுள்ள சாட்சி அதாவது அவர்கள் இருக்கிறார் இவர்கள் இருக்கிறார் அவர்கள் சொல்லி நான் கேட்டேன் என்பது இரண்டாவது முதலாவது என்றால் நீங்கள் பார்த்தீர்களா நீங்கள் அதை கண்டீர்களா என்கிறது தான் உண்மையான அதுதான் அதாவது ஒரிஜினல் அதுதான் சரியான மக்களை அதாவது தொடரக்கூடிய ஒன்றாக இருக்கும் அண்ணன் கிராமத்திற்கு மய்மை ஒன்றாவதாக இன்று நாம் அவைகளை அதாவது உலகுக்கு அறிவிப்பதற்கு நாம் ரெடியாக இருக்கிறோம் ஆண்டவராக ஆண்டவராக உயிரோடு எழுப்பினார் அவரை நாங்கள் காணுகின்றோம் இந்த ஆறாவது மாத்திரமில்லை எங்கள் ஜெபவலையில் பேசுகிறார் அதற்காக நன்றி செலுத்துகிறேன் தேவருக்கு மைனாவதாக அப்போ இரண்டாவது முப்பத்தி இரண்டாவது வாக்கியத்தில் அதாவது அப்போ சலன் என்ன சொல்லுகிறார் என்றால் அவர் உயிரோடு எழுப்பினார் என்பதற்கு வாசங்க ஆபா தேவன் இயசுவை எழுப்பினார் எழுப்பினார் என்பதற்கு நாங்கள் எல்லாரும் சாட்சிகளாக இருக்கிறோம் அப்போசலா இப்போது சொன்னார் அதாவது பேருக்கு வழிபட்டார் வழிபட்டார் அப்புறம் ஐநூறு பேருக்கு அதிகமான பேருக்கு வழிபட்டார் கடைசில அகால பரவி போன்ற பாவியான மனிதனாகி இறக்கும் வழிப்பட்டார் என்று அவர் சொன்னார் அதாவது தேவனுக்கு மழைமுறை உயிரோடு எண்பினார் என்பதை அவர்களிடம் சொன்னார்கள் நானும் அவர்களை கண்டேன் அவைகளை அனுபவிக்கிறேன் என்று சொல்லுகிறார் அப்போ சில மூன்று தேவனுக்கு மகிமை உண்டாவதாக நீங்கள் அந்த ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள் தேவன் அவரை உயிரோடு எழுப்பினார் அவர் உயிரோடு எழும்புவார் என்பதை ஏற்கனவே தீர்க்க அறிவித்திருந்தார்கள் அண்டவரா எஸ் கல்லி இருந்தார் நான் உயிரோடு எழும்பில் அங்கே வருவதற்கே அவருக்கு அங்கே பாருங்க நீங்கள் பாருங்கள் என்று நம்முடைய சொல்லி இருந்தார் என்று நாம் காணுகிறான் அவர்களை மறந்துவிட்டார்கள் மறந்துவிட்டு அவர்கள் பயமும் துக்கமும் நிறைந்தவர்களாக அறிவிப்பு இயேசு அங்கே வந்து உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக என்னுடைய கைகளை பாருங்கள் கால்களை பாருங்கள் நான் இயேசு நான் உயிரோடு எழுந்திருக்கிறேன் என்று சொன்னார் இன்று நான் சொல்லுகிற சாட்சி என்ன ஏசு உயிரோடு எழுந்தார் என்பதற்கு நான் எங்களுடைய கூட்டத்தார் எங்களுடைய சபையார் சாட்சிகளாக இருக்கிறோம் என்று சொல்வதற்கு கருத்தருடைய திருத்தவை ஆட்கொண்டிருக்கிறார் அதற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவராக